அபுல் மலி கூறியதாவது மேகம் சூழ்ந்த ஒரு நாளில் அதிகல்லாகும் அவர்களுடன் ஒரு போரில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அப்போது அவர்கள் அசர தொழுகையை முன் வேளையில் நிறைவேற்றுங்கள் ஏனெனில் யார் அசரு தொழுகையை விட்டுவிடுகின்றாரோ நிச்சயமாக அவரது அமல்கள் அழிந்து விடுகின்றன என நபிஹா அலேஹு வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் என்று குறிப்பிட்டார்கள்